அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும் துன்பத்துக்கு மேல் துன்பம் வந்தாலும் மனம் சலியாமல் செயலை செய்து கொண்டு வாழ்கின்ற மனிதனை அடுத்த துன்பமானது துன்பத்துக்கு ஆளாகிவிடும் அதாவது துன்பமே துன்பப்பட்டு போகும் என்பது பொருள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் மனம் தளர்ச்சி அடையாமல் இருக்க வேண்டும் இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப பார்க்கிறோம் அப்படி தளர்ச்சி அடையாமல் இருந்தால் துன்பங்களெல்லாம் நீங்கிவிடும் மனத்திலே லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அதற்கேற்ற முயற்சி நன்றாக இருக்குமே ஆனால் எல்லா துன்பங்களும் அதுவாகவே மறைந்துவிடும் இடுக்கண் அடுக்கி வருதல் என்பதனுடைய பொருள் மேலும் மேலும் தொடர்ந்து இடையூறுகள் பெருகி கொண்டே வருவதை குறிக்கிறது மூன்று நான்கு ஐந்து குறட்பாக்கள் முன்வினை பயனால் தோன்றும் துன்பங்களை நீக்கக்கூடிய போக்கக்கூடிய வழிமுறையினை நமக்கு உபதேசித்து அருளின ஸ்ரீமத் பகவத்கீதையில ஆறாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டவன் அதுக்கு மேலாக ஒரு லாபத்தை நினைக்கிறதில்லை அந்த ஸ்வரூபத்திலே ஆத்மஸ்வரூபம் அதாவது தன்னுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை உணர்ந்திருப்பவன் எப்பேற்பட்ட துக்கத்தாலும் அசைக்கப்படுவதில்லைங்கிறார் எஸ்மின் ஸ்திதோன துக்கே என குருநாபி விசால்யத்தே என்பது அந்த வரி பாரதியார் சொல்கிறார் கவலையை துறந்து இங்கு வாழ்வது வீடென்று காட்டும் மறைகளெல்லாம் அதாவது சாஸ்திரங்கள் எல்லாம் கவலை இல்லாம இங்க அறிவு பூர்வமா ஆனந்தமாக வாழ்றதுதான் வீடு என்று உபதேசித்திருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார் இனி பதவுரை பார்க்கலாம் அடுக்கி வரினும் துன்பத்திற்கு மேல் துன்பம் தொடர்ந்து வந்தாலும் அழிவு இலான் அறிவையும் ஊக்கத்தையும் முயற்சியையும் விடாதவனை உற்ற வந்து அடைகின்ற இடுக்கண் துன்பங்களுக்கு இடுக்கண் படும் அதிக துன்பம் உண்டாகும் இது ஒரு வார்த்தை இப்படி சொல்றது துக்கத்துக்கே துக்கம் வந்துடும்னா என்ன அர்த்தம் துக்கம் நம்மளை பாதிக்காது துக்கத்துக்கு துக்கம் வரும்னா துக்கம் ஒரு வஸ்துவா இருந்து அதுக்கு ஏதோ உணர்ச்சி இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு துக்கத்துக்கு மதிப்பு இல்லாம அர்த்தம் நமக்கு துன்பம் கொடுக்கணும்னு துன்பம் வந்ததுன்னா துன்பம் வர்றதுங்கிறது துன்பமும் ஒரு உயிர் பொருள் அல்ல ஆக துக்கமே துக்கப்பட்டு போயிடும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இவனுக்கு நம்ம துக்கம் கொடுக்க முடியாதுன்னு அந்த கர்மாவே போயிடுது ஆக மனித முயற்சி வினை பயனை வெற்றி கொள்கிறது இடைவிடாத மனித முயற்சி என்பதுதான் இதனுடைய உள்ளார்ந்த பொருள் துன்பத்திற்கு மேல் துன்பம் தொடர்ந்து வந்தாலும் அறிவையும் ஊக்கத்தையும் முயற்சியையும் விடாதவனை வந்து அடைகின்ற துன்பங்களுக்கு அதிக துன்பம் உண்டாகும் என்பது இந்த குரட்பாவின் பொழிப்புரை அடிக்கிவரினும் அழிவு இலான் இடுக்கண் இடுக்கடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான